ூனா காணா எங்க தீனா திருக்குறள் முன்னணி கழகம் ஓஹோ சீனா அறிவினை பெருகேடும் உறவினை வளர்த்தேடும் தீ எங்க தீ ிவோடு நாட்டினர் வாழ திருக்குற தந்தார் பெரியார் பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குற தந்தார் பெரியார் வள்ளுவ பெரியார் அந்த பாதையில் நாடு சென்றிடவே வழி வகுப்பதும் அதன்படி நடப்பதும் எங்கள் சீனாமூனா தானார் எங்கள் செய்மூனாக கருப்பூசிகப் புயந்த பேதத்தை நீக்கும் கனத்தை குறை நல்ல தன்மையுண்டாகும் கருப்பூசிகப் புயன்ற பேதத்தை நீக்கும் கனத்தை குறைத்து நல்ல தன்மையுண்டாகும் கள்ள மரவரொடு பல்லு பறைகளன உள்ள பேதங்களை ஒழித்து கட்டும் பெங்கள் சீனாமூனாக எங்கள் சீனாமூனாக காந்தியடிகளின் நகிம்சையும் வள்ளுவன் கருணையும் கொன்றன சொல்லுவதும் டிகளின் அகிம்சையும் வள்ளுவன் கருணையும் கொன்றன சொல்லுவதும் சாந்ததி தாத்தன் திருக்குறள் தருமமு கொண்டன கொள்ளுவதும் எங்கள் சீனாமூனாதானா எங்கள் சீனாமூனாதானா தனையன்மாருக்கு ஒரு தந்தையை போலே தங்கைகளுக்கும் ஒரு தமக்கையை போலே தனையன்மாருக்கு ஒரு தந்தையை போலே ஒரு தமக்கையை போலே தம்பிமாறு பொருள் அண்ணா போலே சரியும் தவறும் இதையென காட்டும் தமிழன் பெருமை தலைநிலை நாட்டும் தீநாமூனாக எங்க தேனாமூனாக அறிவினை பெருக்கேடும் உறவினை வளத்தேடும் தீனாமூனா எங்க தீ முக்கா